தேவண்டி மகாபுரம் உள்ள நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கிறிஸ்தவம் என்பது ஒரு ஜப அடிப்படையாக கொண்டுள்ளது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பரலோக பயணம் அதில் வரும் தடைகளை மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன என்ன என்பது பற்றி ஆன்மாவில் பலப்படுவது எப்படி என்பது பற்றி வேதத்தின் கூறுகளை கொண்டு இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் எஸ் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்றுவார்கள் யாவரும் கேட்டு நீங்களும் எங்களோடு கூட கிறிஸ்துக்குள் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நாம் மறுபடியும் இந்த பிரசுத்த நாளை காணும் இந்த நாளிலும் தேவர் சனதான கருத்தருக்கு ஒரு பரிசுத்தராதனையர் எடுக்கும்படியாக ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் அருவளிய நல்ல கிருமைக்காக நாம் கருத்தரை சோதரிப்பமாக ஹலைய இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற பிரகாரம் இன்றல்ல பக்தன் சொன்னது போல என் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே என்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொன்ன பிரகாரம் அப்பொழுதே தேவன் நம்மை கண்டார் இந்த தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு ஜனமாய் நம்மை மாற்றும்படியாக ஆண்டவர் சுத்தம் கொண்டு இவ்வளவு பெரிய கிருவை நமக்கு தந்திருக்கிறபடினால ஆண்டவரை நான் சுத்தோத்திரிப்போமாக ஹலோயா என்ற சராசரங்களை படைத்த அருமை தேவனை மனிதனுடைய பாவக்கண்ணாலே கண்டுகொள்ள முடியாது ஆண்டவர் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய எந்த மனிதனும் தன்னை அறிந்து கொள்ள இயலாது தேவனாய் கருத்தரை அறியக்கூடிய அறிவை நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் கொடுத்தபடினால நாம் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கும் கிறிஸ்து அருகிற அறிவே மேலான ஒரு அறிவு அந்த அறிவினால் தான் ஒரு மனிதர் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி முடியும் என்று நன்றி செலுத்துகிறேன் வார்த்தைகளை நாம் தியானித்து அவைகளை உட்கொண்டு அதனால் உண்டான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத இறைவனாகி தேவன் நமக்கு செய்வாராக விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் வருவார் வாசிக்கலாம் வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் உன்னதத்தில் இருந்து வரும் பலன் இந்த உன்னத பலனை பெற வேண்டும் இந்த பூமியில பெறக்கூடிய பலனும் இருக்கிறது பலன் அல்ல பலன் பலன் என்று சொல்லும் போது அது தேவையான ஆசீர்வாதம் பலன் என்று சொல்லும் போது நமக்கு சக்தி என்று நாம் காணுகின்றோம் இந்த உலகத்தில் நம்முடைய சரீரத்தில் பலன் இருந்தால்தான் நம்ம வாழ முடியும் சரீரத்தில் பலன் இல்லாமல் வாழ முடியாது உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இருக்கிறது அந்த பலன் தான் இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துக்காக வாழும் மெய் வாழ்க்கையை வாழ முடியும் உலகத்திலிருந்து வருகிற சோதனை உலகத்தில் எந்த காரியத்திலும் ஒரு மனிதன் இருக்கும் போது மாட்டான் சமாளித்து மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் அதே இருக்கிறது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் விரும்புகின்றார் பல நாள் தரிப்பிக்கப்படுவதை என்ன செயல்பாடு காத்திருக்க வேண்டும் அங்கே தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லது பெயம் சூகத்தில் அதாவது அமர்ந்திருக்க காத்திருக்க ஜெமிக்க வேண்டும் யார் யார் நல்ல ஜெபை ஜெவிமுடையவர்களாக இருக்கின்றார்களோ தங்களுக்கு நேரங்களில் வீண் பொழுதுபோக்காமல் இறை சமூக யார் நாடுகின்றடையாக இருக்கும் விழுந்து போகிறவர்களாக இருக்க மாட்டார்கள் அதிகாரம் முப்பத்தி ஓராது வாக்கியத்தை செய்யலாம் அடைந்து காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைந்து எவார்கள் ஓடினாலும் இழைப்பட அவர்கள் எவ்வளவு ஓடினாலும் அவ்வளோ ஜீவி ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் சோர்ந்து எந்த சூழ்நிலையில் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பலனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது வரும் பலன் ஒரே மொத்தமாக தரவில்லை அதை காத்திருந்து காத்திருந்து தினமும் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அதுதான் ஆண்டவர் சொன்னார் அன்றென்று உள்ள ஆகாரத்தை தாரு என்று மொத்தமாக நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் சார்ஜ் பண்ணுகிறதோ அந்த அளவுக்கு அதுல பவர் ஏறும் ஏறி ஏறி அதாவது நீண்ட நேரம் ஒளி கொடுக்கவும் அதை ஒளி இன்னும் பிரகாசமாயிருக்கவும் அது ஏதுவாக இருக்கும் மனிதன் ஆவிக்குரிய ஜீவி பிரகாசிக்க ஆவிக்குரிய ஜீவி வல்லமை கொண்டு எந்திரமத்திலேயும் புதிதாக புதிதாக புதிதாக புதிய புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவ சோபத்தில் இருக்க வேண்டும் வேண்டும் ஜ வேண்டும் என்று சொக்கு மாதிரி ஆண்டவராய் அவர் அதாவது தேவனாய் இருந்த அவர் பகல் முழுதும் ஒளி செய்து ராமுழுதும் ஜம் பண்ணினார் என்றுாம் கா போய் அவர் மலைபம்னேன்பால அருமையான தினாம தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் பலனை நான் உங்களுக்கு அருள்வேன் அதை நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளும் அதாவது அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்கின்றது அருமையான மாற வேண்டும் தேவிடராட்சியின் உண்டாயிருக்கிறது அது வெறும் பேச்சில மேட பேச்சு நடக்காதுல அதாவது வெறும் மேட பேச்சு மக்களை ஆயத்தப்படுத்தவர்களாய் மாற வேண்டும் யார் பெற்றுகிறார்கோ அவர்கள் தான் தேவனத்துக்கு மக்களை சேர்க்க முடியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது அதாவது கடைசி காலத்துல தேவன் தன்னுடைய மனிதர்களுக்கு எந்த அதிகாரம் எடுக்கிறார் முன்பு மீன் பிடிக்கிறவர்கள் பிடித்து அனுப்பினேன் உள்ள அதிகாரம் என்ன வேட்டைக்காரர்களுக்கு மீன் பிடிக்கிறவர்களுக்கு வலை மட்டும் உண்டால் போதும் வேட்டைக்காரர்களுக்கு ஆயுதங்கள் தேவை என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மயமையும் உண்டாவதாக வேலைக்காரர் மீன் பிடிக்கிற மீன் பிடிக்கிறவர்களுக்கு வலை போதும் அதாவது வேட்டைக்காரர்களுக்கு ஆயுதங்கள் தேவை போது அப்படிப்பட்டதை பிரேர் நேரமும் சரியாக அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு காத்திருந்தேன் என அப்படி ஆவியான அப்படி ஒரு நிலையில் அழைத்து சென்றார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக என்னை ஆட்கொண்டிருந்தார் அப்பொழுது நான் ஒரு மீட்டிங்கில் சொல்வது போல இருக்கிறது ஒரு மீட்டிங்கில் நான் இப்பொழுது தேவ ஆவிக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்வது போலும் எனக்கு தெரிகிறது முடித்து விட்டு எலும்பி உட்கார்ந்து கடைபிடித்து என்னை ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் தேவைய பிள்ளைகளே உன்னத பலன் நமக்கு வேண்டும் அதற்கு நான் தரித்து காத்திருக்க வேண்டும் தேவ சமூகம் எருசலேம் என்று சொல்வது மகாதேவனுடைய நகரம் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அந்த உன்னத பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது புதிய புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள் புது பலனை பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் ஒருபோதும் இழைப்படைந்து போக மாட்டார்கள் நம்மளுக்கு வீரர்கள் அநேகர்களை கத்தர் வைத்து அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் போல கொண்டு போட்டாலும் அணுகி போனாலும் அந்த உன்னத பலனை பெற்றவர்கள் அதைத்தான் சொல்வார்கள் அதாவது கண்களினாலே எல்லாம் போனாலும் சரி என்னுடைய சரீரமும் கெட்டு போய்விட்டதா தேவனை பார்ப்பேன் there yeah, when I park in பார்ப்பேன் என்று சொன்னது போல அருமையான தேவைய பிள்ளைகளை அந்த உன்னத பலத்தை நான் பெற்றுக் வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் ஜபயமாக மாறுங்கள் கழிக்காதீர்கள் நாட்கள் பொருளாதவர்கள் ஆனப்படுகிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்தி என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே நான் இருக்கிறேன் சொல்லுகிறார் பாருங்கள் அவருடைய சரீரத்தில் ஒரு விலகின இருந்தது அந்த விலகினை நீங்கும்படியாக அவர் விரும்பினார் ஆனால் அந்த விலை சரீரத்துல இருக்கிறத ரகசியத்தை என்னெல்லாம் பண்ணுகிறார் பாருங்க யோகா பண்ணுறான் எக்ஸசைஸ் பண்ணுகிறான் என்னெல்லாமோ பயிற்சிகளை எடுக்கிறான் என்னெல்லாமோ பண்ணி இந்த சரீரத்தை அவன் ஸ்டடி பண்ண பார்க்கின்றான் ஆனால் ரெண்டு மூன்று தடவை லூஸ் மோசன் போய்விட்டால் எல்லா பலனும் போய்விடும் அந்த பலனுக்கு மேல ஒன்றும் என்பதை நான் நேற்று என்னுடைய முடிக்கவில்லை முடிக்க முடியாது வந்தேன் அந்த எபோது அதிகாரம் எட்டு முதல் பத்து வரைக்கும் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தினம் கர்த்திடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் வல்லமை தங்கும்படி என் பலவீனங்களை மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போது பலமுழவனாய் இருக்கிறேன் நான் விலகீனமாயிருக்கும் போதும் இருக்கும் போதும் எனக்கு சுற்ற சூழலை வாழ்க்கையில இருந்த போதிலும் என்னை பலப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது அந்த பலன் எனக்குள்ள இருக்கிறபடினால் இந்த பலகின நீங்கும்படியாக நான் ஜபம் பண்ணினேன் ஆனால் தேவன் என்னிட சொல்லிவிட்டார் என்னுடைய பலன் உனக்கு இருக்கிறது ஹலே என்னுடைய பலன் அந்தந்த நேரத்தில் பூர்ணமாய் விளாண்டோம் என்று சொன்னார் லண்டன்லி வந்திருந்தாங்க நம்முடைய ஆராதனையை பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஆராதனையில் கலந்து கொண்டு போவதற்கு அவர் நமக்கு ரொம்ப உதவியானவர்கள் நம்முடைய சபை அங்கு ஸ்டடி ஆகும் போது அவர்கள் எல்லாம் சபைக்குரியவர்கள் ஆனால் இப்படி நலகி வந்திருந்தார்கள் ஆஹ் வந்து அவர்கள் ஆராதனையை பார்த்து விட்டு அங்கே போய் நம்முடைய மகளிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் போன ஆராதனை பார்த்தோம் ஐயா பார்த்தா பாம்புல இருந்தார் ஒன்னு பேசும் ஜாஸ்தி பேச மாட்டார் அமைதியா இருந்தார் போய் பிரசங்க படத்துல நிற்கும் போது அவர் வேற ஆள் மாதிரி அவ்வளவுக்கு அவர் பலமுடையவராக அவர் வெளிப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லி சொன்னதாக எனக்கு சொன்னார் தேவனுக்கு மய்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளு அதாவது பிளகினமா விலகின இருக்கிற நேரத்தில் இருக்கும் ஆனால் அந்தந்த நேரத்தில் என்னுடைய பெலான் உனில் இருக்கிற உடைய நாள் அந்த பெலான் உனக்கு பெருமையாக இருந்தால் விழுந்து போய்விடுவோம் போது அவரை விலகின அவரை பின்னடைய செய்ய முடியாக அவரை சோர்ந்து போக செய்ய அதாவது முதலாவது அதாவது நண்பர்களை அனுப்பினார் மனைவி அனுப்பினார் ஆட்களை அனுப்பினார் நீதி வர முடியுமா என்று சொன்னார்கள் அவருக்கு தெரியும் இது ஏன் வந்திருக்கிறது அருமையான கட்டுரை பிள்ளைகளில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கின்றது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை உங்களுடைய விலகினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் எந்த சூழலில் விலகின இருக்கிறதோ எந்த சூழலில் உங்களுக்கு நெருக்கடி இருக்கிறதோ அதை குறித்து கலங்காதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அதாவது உன்னத்தில் இருந்து கத்தர் கொடுக்கிற அந்த புதிய பலனை உன்னத்தில் வருகிற அந்த மகத்துவமான வல்லவை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதாவது விலகினம் வந்தவுடனே அதே சந்தித்து சந்தித்து கவலைப்படுகிறபடி வாழ்க்கையில நெருக்கடிகள் அவர்களை நிரம்பிக்கொண்டே இருக்கும் உதவி செய்து நம்முடைய நீக்கி போடுகிறதாக இருக்கிறது அதற்காக நன்றி மைமை தாக எழு வாசுகிறார் மனரம் கற்றுக்கொண்டேன் என்னுடைய குறைச்சலை குறித்து எந்த நிலையிலும் மனரம் கற்றுக்கொண்டேன் ிருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடைவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துநாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினால் எல்லாம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் வாழ்ந்திருக்கு தெரியும் தெரியும் பட்டினியாயிருக்கு தெரியும் தெரியும் எப்படி இருக்கவும் தெரியும் இந்த நிலையில முகாவில் இருப்பதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணுவார் அந்த நிலையில் அவர் என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் இதுல நான் தோய்ந்து மாட்டேன் இதில் தேவன் வைத்திருக்கிற மேலான வாழ்க்கையில் எந்த நிலையிலுமே தடமாடி விடாத இருப்பதற்கு அந்த உன்னத வேண்டும் இந்த பலனில் குறைந்து போய்விடும் போதுதான் வாழ்க்கையில் ஆற்றங்கள் ஏற்படுகிறது மிளகர்கள் ஏற்படுகிறது வாயில் வந்ததை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம் இடம் பெயர்ந்து விடுகிறோம் இப்படி எல்லாம் நடக்கிறது நான் பார்க்கின்றோம் அருமையானவர்களே அப்படினால தள்ளாடி விடுவார்கள் என்று நாம் காணுகிறோம் வந்திருக்கிற தேவனிடம் பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன உன்னத பலன் நமக்கு தேவை அந்த உன்னத பலன் தேவை கத்தர்க்காக காத்திருக்கும் போது அங்கே தரித்திருக்கும் போது அந்த உன்னத பலனை தேவன்மக்கு அருள் பெடைய பிள்ளைகளை உங்களை என்னை நீங்கள் பெ சாப்பி சாப்பிட்டால் இன்று காலை வரைக்கும் சாப்பிட்டால் கொஞ்சம் போய்விடும் உன்னத பலன் அப்படியே அந்த உன்னத பலன் அதாவது நம்முடைய விலகினத்தில் நமக்கு பலன் தருகின்றதாக இருக்கின்றது வாழ்க்கையில குறைக்கப்படும் நெருக்கப்படும் போது சோறுகள் வரும்போது நமக்கு அவமான நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் வரும்போது அந்த பலன் நம்மை தாங்கிக் கொள்ளும் அது தடமாட விடாது அது ஜமஜீவத்தை குறைக்காது ஆலை வழிபாட குறைக்காது அது உற்சாகத்தை குறைக்காது அது நம்மளிருந்து பங்கி வழிகின்ற ஒன்றாக அது இருக்கிறதா இருக்கிறபடினால அந்த உன்னத பலனைவர்களாக செய்கிறதாக இருக்கிறது அதற்கு மேலே தளர்ச்சி அடைந்து போய்விடுகிறது நாம் காணுகிறோம் அந்த உன்னத பலன் இருக்கிறது அந்த பலன் இருக்கிறது ஜீவகாலம் முழுவதும் ஒரு மனிதனை நியாயாதிபதிகள் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசுகிறான் அப்பொழுது கர்த்தரையாவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தி போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உன்னத பலன் இல்லையில உன்னத பலன் என்ன செய்யும் பெண் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கும் போது தாய் தொகப்பனோடு சேர்ந்து வழி நடந்து போய்கொண்டிருக்கின்றார் போய்கொண்டிருக்கும் போது வழியில ஒரு சிங்கம் வந்து எதிர்பட்டது ஒரு கட்சித்து பாதையை தடுப்பதற்காக பீரி போடும் முடியாக வந்தது இவர் இருந்த அந்த பெலன் கிரித கத்துடைய ஆவியானவர் அவரை ஆட்கொண்டார் அந்த ஒன்னொரு பெலன் அவரை ஆட்கொண்டது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து எறிந்துவிட்டு போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா இல்லையா அறியவில்லை கூட தான் வழி நடந்து போகிறார் அவ்வளவுக்குள்ளவர்களுக்கு ஒரு சிங்கத்தை கிழித்தறியும் நிலைமை அவர்களுக்கு தெரியாத சடனாக அந்த வேலை நடந்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் மகாபரி என்பமான தேசம் ஒரு மகிழ்ச்சிகரமான பாதையில் கொண்டிருக்கிறோம் நம்மை வழிமறிப்பதற்காக கட்சிக்கிற சிங்கமாகிய இவனை கிளித்தறிவதற்கு இவனுடைய வல்லமையை அதாவது மேற்கொள்வதற்கு நமக்கு வேண்டியது என்ன உன்னத பலன் உன்னதத்தில் இருந்து தேவன் அனுப்புகிற பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களை நாலு இடத்தில் சொல்லும் போது விசுவாசிகளே விசுவாசிகளை விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் இருக்கிறார்கள் எல்லாரும் மாம்சத்துல தானே இருக்கிறோம் அந்த உன்னத பலன் யாருக்குள்ள நிறைவாக இருக்கின்றதோ அவர்கள் அதாவது அப்படியே வாங்க நாம் கூட்டி ஜெவம் பண்ணுவோம் அல்லது இல்ல போங்க நான் உங்களுக்கு ஜெவம் பண்ணிக் கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஒரு கதை பேச ஆரம்பித்து விடுவாங்க இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஜீவனை எடுத்து விட்டு அப்படிப்பட்ட விசுவாசிகளும் உண்டு என்று நாம் காணுகின்றோம் அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழல் ஏற்பட்டாலும் கதவை அடைத்துக்கொண்டு அரைவர் மேல் கத்துடைய சிங்கத்தை கண்டவுடனே என்று அலறி ஓடவில்லை அவனுக்கு மேலே அந்த உணர்ச்சு பலன் இறங்கினவுடனே ஆட்டுக்குட்டியை கழிக்கிறது மாறி கழித்து அறிந்துவிட்டு பயணம் தடை இல்லாமல் போய்கொண்டே இருந்தான் என்று நாம் காணுகின்றோம் ஹலே லோயா இந்தியா தேசம் இந்த நாளில் நமக்கு வேண்டியது தேவ பலன் மனித பலன் மனித உதவி அல்ல மனித உதவி இல்லையா என்று நாம் எண்ண வேண்டிய தேவையும் இல்லை அதை அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு ஒருவர் இருக்கிறார் ஹலே லோயா எஸ்ஐக்கியா அதாவது இரவில் அவர் ஆலயத்திலிருந்து ஒரு ஜபந்தான் பண்ணினார் அன்றுவரே நீரே பாரு நீரே கேடும் என்று ஒரே தூதரை அனுப்பி எல்லா எதிர்ப்புகளையும் சரி பண்ணிவிட்டார் என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவர் பரலோகத்தில் தமிழ ஜனங்களை பாதுகாக்க தமிழக பிள்ளைகளுக்கு பணி உடை செய்ய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தமிழை பிள்ளைகளை பாதுகாக்க ஆண்டவர் அதாவது கோடார கோடி தூதர்களை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் அதுதான் வேதம் சொல்லுகிறது அந்த உதவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கருத்திருங்கள் காத்திருங்கள் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது காணோம் எல்லோருக்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் சிங்கத்தை எண்ணிக்கை தேவக்தி உள்ளவராக இருந்தார் அவர் எப்பொழுதுமே இறைவனை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார் என்று நாம் காண்கின்றோம் நிறைந்து கொண்டிருந்தவராக இருந்தார் பெலிஸ்தனாகிய கோலியாத்தோடு யுத்தம் செய்வதற்காக அவருடைய அண்ணம்மார் ரெண்டு பேர் அங்கே சென்றிருந்தார்கள் ராணுவத்திலே அங்கே அவர்கள் யுத்த காலத்தில் நிற்கின்ற போது சொன்னார் மகனே நீ போய் ஆடுகளை ஒரு ஒப்படைத்து விட்டு நீ போய் என்னுடைய அண்ணமாரை பார்த்து விட்டு வா என்று அனுப்பினார் அங்கே போகும் போது கோலியாத்து வருகிறான் அவரை கண்டவுடனே அதாவது சவளுடைய சேனைகள் சிறவியல் ஜனங்கள் நின்று தளவாடுகிறார்கள் தவிக்கிறார்கள் என்ன செய்ய முடியும் எல்லாரும் யுத்த பயிற்சி எடுத்தவர்கள் தான் எல்லாரும் ராணுவ வீரர்கள் தான் ஒன்றும் செய்ய முடியாது இந்த தாவிதுக்குள்ளே அந்த ஆவியார் அவர் இறங்கினார் ஹலே அந்த உன்னத பலன் தாவிதுக்குள்ளே இறங்கிறது ஹலே லுயா அவருக்குள்ளே அசாதாரணமான பலன் ஏற்பட்டது இந்த துஷ்டனை கொண்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார் சொன்னாரு அண்ணமாருக்கு எரிச்சல்ாதாரணி ஒரு சின்ன துணிச்சலா என்று எண்ணினார் பயிற்சி எடுத்து எமாத்திரம் இவனுக்கு என்ன துணிச்சல என்ன தெரியும் என்று எண்ணினார்கள் இடத்திலே உத்தரவு பெற்றுக் கொண்டு தாவிது இறங்கினார் போர்க்களத்தில் அவரை பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பாக இருந்தது அதாவது நான் என் சொத்த அதாவது நான் என்ன என்னை அடிப்பதற்கு அதாவது தடிக்கம்போர்டு ஒரு தான் வந்து நிற்கிறானே என்று அலட்சியம் பண்ணினான் தடிக்கம்போடு வந்து நிற்கிறான் திருத்தத்தில் அதாவது கையில் ஒரு ஆடு மேற்கிற்கு பையன் போட்டு கொண்டு வந்து நிற்கிறானே என்று சொன்னார் தமிழை ஆண்டவர் அதாவது வெளிநாளும் ஆயுதத்தினாலும் வெற்றிக்கிறவர் அல்ல அவர் தமிழை வல்லமினாலவைகளை மேற்கொள்ளவராக இருக்கிறார் வாசிக்கிறோம் பதினேழாம் அதிகாரம் அவனை மனங்கடித்து அவனை கொண்டு போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது பட்டயம் இல்லாதிருந்தது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு இஸ்ரோ ஜனங்களுக்கு வெற்றி தேடினார் அருமையானவர்களே ஒரு தாவிதல்ல இன்றைக்கு எத்தனையோ தாவித பூமி கத்திரியிருக்கிறார் எத்தனையோ தாவித கத்தர் சபைக்குள்ளே எழுப்பியிருக்கிறார் நாம் இந்த வல்லமை இருக்க வேண்டும் வல்லமையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவராகி தேவன் சுத்தம் கொண்டவராக இருக்கிறார் அதற்கு நாம் பெற்றுக் கொள்ள வேண்டியது உன்னதத்தில் இருந்து தேவன் தருகிற அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நான் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய தேசத்தில் அதாவது உலகத்தில் ஏற்பட போகிற இந்த காலத்தில் செய்து நிறைவேற்றி முடிக்கவும் பொறுப்பை கருத்தில் கொடுத்திருக்கின்றார் நமக்கு வேண்டியது தேவ பலன் நமக்கு வேண்டும் நமக்கு ஒவ்வொருவரும் அதிகமாக ஜபம் பண்ண வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதரிகிறேன் இரண்டாவதாக நான் வாசிக்கும் போது மத்திய நான்காம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஹலேயா ஹலேயா எப்ப வருவான் சாத்தா மனிதன் பசியா இருக்கிற நேரத்துல வருவான் நீ இப்படி சாப்பிடுமே உங்க பலன் கிடைத்து விடும் என்று சொல்லுவான் அண்டவராகிய தேவன் உபவாசம் இருந்த நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் உபவாசத்தை முடித்து விட்டு இருக்கும் போது அப்பமாக்கி சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கொள்ள வேண்டியதானே என்று கேட்டான் ஆண்டு என்ன சொன்னார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் தேவனுடைய வாயில் வந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் மனிதன் பிழைப்பான் என்று கேட்டு சொன்னார் அருமையான தேவின்ற பிள்ளைகளு நம்முடைய சரீரத்துக்கு போஜனம் இருக்கிறது போல நம்முடைய ஆன்மாவுக்கும் ஒரு போஜனம் இருக்கிறது அது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் நாம் அதாவது பலனுடையவர்களாக இருக்க முடியும் பாருங்க சிலர் ஆவியில் நல்லா நிரம்புவாங்க வசன பற்றி அறிவு இருக்காது வேதத்தை ஒன்றும் படிக்க மாட்டாங்க சொல்லும் கேட்க மாட்டாங்க வேத வசனம் போதிக்கப்படும் சிலருக்கு கண்ணை அப்படியே சொருகி சொருகி இழுக்கிறதாக இருக்கும் ஆலயத்தில் இருக்கும் போதுமே அப்படி விழிச்சு பாப்பாக முடியாது அப்படிப்பட்ட நிலையெல்லாம் உருவாகிவிடும் அவரை தேடி வந்து இந்த வார்த்தை மனிதன் வார்த்தைகளாலும் பிழைப்பான் அப்படி பிழைத்த அநேக தேவ ரிஷிகள் இன்றும் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் மைமை உண்டாவதாக அப்படிப்பட்ட வாழ்க்கையில அடியார்களும் எழுபதாவது வருஷத்திலிருந்து எழுபத்தை வருஷம் வரைக்கும் பல நாட்கள் இல்லாமல் வாழ்க்கையில ஊழியத்திலே கலந்தது இந்த நாட்களிலேயும் தேவ பலன் அவ்வளவு பரிபூர்ணமாய் நம்மளே இருந்தது செய்த ஊழியமெல்லாம் நடைபயணமாகவே இருந்தது ராம் முழுவதும் தேவ்சபத்துல காத்திருக்கின்ற நேரங்களாக இருந்தது ராமுழுவதும் கணாந்திரங்களும் காடுகளிலும் அதாவது வேலிக்கரைகளும் மணல்களிலேயும் ராமுழுவதும் ஜோடுகிற நாட்களா இருந்தது அப்பொழுது மாந்திரவாதிகளுடைய எதிர்ப்பு பக்கம் கண்ணை மூடி ஜவுனால் ஜலி ஜலி என்று ஜலீர் ஜலீர் என்று சுத்தி ஓடுகிற சத்தம் நமக்கு கேட்கல உன்னது போல மூடுபடுகிறபடியாக அவைகளை மேற்கொள்ள அவைகளை கஞ்சாமல் அவைகளை ஜெயிக்க திராணி பெற்றவர்களாக இருந்தோம் அலையில அலையிலொய்யா அருமையானவர்களே தேவனுடைய என்ன சொல்லுகிறார் மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் கற்றிட பிள்ளைகள் வேதத்தை நன்றாக உட்கொள்ள வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அதை அதை ரிசித்தவர்கள்தான் சொல்லுகிறார்கள் வேதம் அதாவது அது தேனிலும் தெளி தேனிலும் இருக்கின்றது அது களங்கமாக ஒரு எிப்பேன் என்று சொல்ல வாழ்க்கையை உட்கொள்ள வேண்டும் பலனை கொடுக்கும் நமக்கு வேதத்தை அதாவது சொல்லுகின்றார் ஒரு ஆகாரத்தை போல உட்கொண்டேன் அது எனக்கு மகிழ்ச்சியாக என்று சொல்லுகின்றார் வாசிக்கலாம் இரேமியா பதினைந்து பதினாறு உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்த உட்கொண்டேன் வார்த்த கிடைத்தமயம் கிடைத்த போது வேதாகமே கையில கிடைத்த வாசித்த போது அந்த உட்கொண்டேன் எனக்கு மகிழ்ச்சியாய் ஜீவனாயிருந்தது பிலனாய் இருந்தது பசு உள்ளவன் ஆதாரம் சாப்பிட்டு தண்ணி கொடுத்த உடனே அவருக்கு எப்படி ஒரு தம்பு உண்டாகிறதோ அப்படி போல கத்துடைய வார்த்தை நான் உட்கொண்ட போது அது எனக்கு அதாவது அவ்வளவு பலனாக அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அதை நான் உட்கொண்டேன் அது பிரசங்கம் பண்ணும் உள்ள வார்த்தையாக இருந்தாலும் சரி படிக்கும் போது நான் வேதத்தை படிக்கும் போது இருந்தாலும் சரி எப்பொழுதா இருந்தாலும் சரி கத்துடைய கிடைத்தவுடனே அதை நான் உட்கொள்ள வேண்டும் கத்துடை செய்தி நமக்கு அருதப்பட்டிருக்கிறது தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று அப்பொழுது நான் உன்னத பலத்தை உன்னதத்தில் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது நம்ம எந்த சூழ்நிலை நம்ம காத்துக்கொள்ள வல்லது எந்த தீமைகளை மேற்கொள்ள அது சக்தி வாய்ந்தது என்று வார்த்தையை உட்கொள்ள வேண்டும் அது நமக்கு மகிழ்ச்சியாய் ஜீவனாக இருக்கும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கத்துடைய நான் வீணாகளை எடுத்து படிக்க மாட்டேன் வேற ஏதாவது கதை படிக்க மாட்டேன் இல்லை உட்கார்ந்து டிவியில உட்கார்ந்து அதாவது மற்றவங்களுடைய செய்திகளை அதாவது காட்சிகளை பார்க்க விரும்ப மாட்டேன் கிடைக்கிற நேரங்களில் வேதத்தை உட்கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் நமக்கு பலன் அதுதான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அருமையான பெற்றுக் கொண்ட பழகும் என்ன அனசியமான அதை கேட்பதற்கு நம்முடைய சபிகள் கவனிக்கின்றதா என்கிறது நாம் கவனிப்போம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வேண்டும் கற்றுடை வார்த்தைனாலும் அரிதன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது பிழைக்க முடியும் வார்த்தை கிடைத்த அவர்களை உட்கொண்டு அது எனக்கு மகிழ்ச்சி என்று பக்தன் சொல்லுகிறது நாம் இங்கே காணுகிறோம் வேதத்துல அவ்வளவு பெரிய மகத்துவங்கள் இருக்கிறது அருமையான இவர்களே வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமான வேதத்துல எளிமையான ஆகாரமும் இருக்கிறது பலமான இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அதாவது நீங்கள் குழந்தைகளா இருக்கிற உங்களுக்கு பலமான ஒன்றை கொடுக்க முடியவில்லை நீங்கள் பால் உடக்கூடிய குழந்தைகளை போல இன்னும் இருக்கிறீர்கள் உங்களுடைய அறிவு உங்களுடைய மேன்மை அதாவது வேத அறிவு அல்லது உங்களுடைய தேவனை பற்றிய அறிவு அவ்வளவுதான் இருக்கிறது அதற்கு மேலே தந்தால் அதாவது உங்களுக்கு ஜீரணமாகாது அதை பற்றி உங்களுக்கு போதிக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார் ஆன நீங்கள் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் அதிலே நித்திய ஜீவன் இருக்கிறது என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார் யோகா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வா செய்யலாம் இவன் ஐந்து முப்பத்தி ஒன்பது வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவை ஏவருக்கு மயில் உண்டாவதாக தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன் என்று நாம் அறிந்து கொள்வது இந்த வேதத்தின் மூலமாகத்தான் அனைத்து வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அதனால் நித்திய ஜீவர்கள் ஜீவன் உண்டென்று எழுதியிருக்கிறது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால வீட்டுல அதாவது ஒவ்வொரு கப்பாட்டா ஒவ்வொரு இடமா திறன் திறந்து பார்ப்பேன் பார்த்து எதுல டேஸ்டான பொருள் எங்கே இருக்கிறது ஆராய்ந்து எடுத்து அதை சாப்பிடுவாங்க அதே மாதிரி வேதத்துல அதாவது அப்படிப்பட்டவைகள் எல்லாம் இருக்கிறது எளிமையான அகாரம் கடுமையான அதாவது சக்தி வாய்ந்த இருக்கிறது அப்படினாலும் அதை புசிப்பதற்கு நாம் வேதத்தை ஆராய வேண்டும் வேதத்தை ஆராய்ந்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவை அவர்களுக்கு தான் அது கிடைக்கும் அவர்களுக்குத்தான் அது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக இங்கே எவரே நிர்வகத்தா எழுதும் போது அவர் இவ்வளமாக எழுதுகின்றார் எவரே கடந்த நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வரைக்கும் காலத்தை பார்த்ததாயிருக்க வேண்டிய உங்களுக்கு காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது எளிமையான மனம் திரும்புதல் கைகளை வைக்குதல் நித்திய நியாய தீர்ப்பு என்கிற இந்த மூல உபதேசத்தை தான் மறுபடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் குழந்தைகளா பால் உணர்த்தக்க குழந்தைகளா இருக்கிறீர்கள் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பலமான ஆகாரத்தை பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் பாலை உண்ணத்தக்கவள இருக்கிறீர்கள் குழந்தையா இருக்கிறபடியால் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக பயிற்சியினாலே பகிர்ந்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களுடைய வளர்ச்சி அமைஞ்சவர்களுக்கு பழக்கம் இல்லாத இருக்கிறபடினால் நீங்கள் குழந்தைகளாயிருக்கிறீர்கள் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது என்று பயிற்சி முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடைய அது தகவல் அது என்று வேதம் சொல்லுகின்றது ஆனப்படினாரு இந்த பலமான ஆகாரத்தை பலமான ஆகாரம் வேதத்தில் இருக்கின்றது வேதத்தை யார் அதிகமாக தியானிக்கின்றார்களோ வேதத்தை யார் ஆராய்ச்சி பண்ணுகின்றார்களோ படிக்கிறது மாத்திரமல்ல அதை நாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆழத்து போகும்போது நமக்கு பலமான ஆகாரங்கள் புசிக்க கொடுக்கப்படுகின்றது என்று நாம் காணுகிறோம் பாருங்க இன்று நாம் நாலு ஐந்து அதிகாரம் நாம் படித்து விட்டோம் என்றாலும் அவ்வளவு நம்ம மனசிலாகாது அதுல நமக்கு <Sananda> வேண்டும் அந்த பலனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கு செய்ய வேண்டிய மகிழ்ச்சியாயிற்று ஜீவனாயிற்று என்று சொல்லுகின்றார் பெற்றுக்கொண்ட பலன் உண்டு ஒரு காண்டாமிருகம் இந்த மாவட்டத்தில் அந்த காண்டாமிருகத்தை பயப்படுவார்கள் உன்னத பலனை பெற்றுக் கொள்வோம் நம்முடைய ஆவிக்குரிய நாம் மேற்கொள்ள முடியும் என்று கத்திய வார்த்தை சொல்லுகிறபடி நாலு ஆண்டு நான் சோத்திருக்கிறேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது கொடுக்கிறது போல கற்றுடைய வார்த்தையை உட்கொள்ளவர்களுக்கு ஆண்டவர் அதாவது மேலான வல்லமையும் பலத்தையும் இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் வேவனுக்கு மிமை உண்டாவதாக ஆடப்படுகிறார் வேதத்தை நாம் அதிகம் வாசிக்க வேண்டும் என்ற சம்பவம் இதுவாக இருக்கின்றது வேத வசனம் இல்லாதவர்கள் வெறுமையான பாத்திரங்களைப் போல தண்ணீரை பொங்கி அதாவது பொங்கி பொங்கி பங்கி சாடுமே வழிய அதனால் எந்த பலனும் இருக்காது அதுல என்ன போட வேண்டும் ரைஸ் போடும் போது கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ஆகிவிடும் அது நமக்கு ஆகாரமாகிவிடும் அதே உடனே வெறுமையா ஆவியில நிறைந்து மட்டும் ஜபிக்கிறது ரெண்டு ஒன்றாக சேரும்போது அது உணர்வாக மாறிவிடும் அது நமக்கு மாறிவிடும் அது நமக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது வெறுமையாக பைபிளை படித்துக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல தண்ணீரும் வேண்டும் தண்ணீர் இருந்தால்தான் அது சாதமாக மாறும் அப்படி போல கத்தனை பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு அனுபவங்களும் இருக்க வேண்டும் இவர்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்வார்கள் எப்படி ஆகாரம் தேடுகிறோமோ அதே போல நாம் இன்று தேட வேண்டும் இந்த பலனை நாம் இறை இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மைமை உண்டாவதாக அருமையான கத்தனை பிள்ளைகளை நம்முடைய வேதத்தை நாம் எப்பொழுதுமே தேவ சோபத்தில் நேசிக்க வேண்டும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு எந்த இடங்களும் இல்லை வேதம் சொல்லுகிறபடினாலே வேதத்தை நாம் நேசிப்போம் வேதத்தை நாம் தியானிப்போம் வேதத்தை நாம் உட்கொள்ளுவோம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம் அது நமக்கு உணவாக மாறி நம்முடைய ஆன்மீகத்தில் மிகுந்த பலனையும் சக்தியையும் அது கொடுக்கின்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டு வரை நான் சொத்து இருக்கிறேன் மனமகிழ்ச்சியா இல்லாவிட்டால் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறது நம்முடைய பலனாக அது இருக்கும் போது எந்த ஒரு நாம் அமிழ்ந்து போகாமல் நிலைநிற்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அதுதான் பக்தர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களோடு அவர்கள் இருந்தபடினார் அந்த வல்லமை அவர்கள் பெற்றிருந்தபடினார் சுட்டு போட்டாலும் துண்டித்து போட்டாலும் நாங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரியமாட்டோம் என்ற உறுதி இருந்தார்கள் அப்படிப்பட்ட பராக்கிரமர்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக மூன்றாவதாக பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒராவது வாக்கியத்தை வாசிக்கிற அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அவரவர் அளவுக்கு தக்காக சேர்த்தார்கள் உருகிப்போம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவருடைய பயணம் முழுவதும் வனாந்திர இருந்தது என்று நாம் காணுகிறோம் அங்கேயே அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு கடை வீதிகள் ஒன்றும் பொருள் வாங்குவதற்கு குடிக்க தண்ணீர் வனாந்திர பயணத்தில் அவர்கள் செய்து கொண்டிருந்த காலத்தில் அண்டவராகிய தேவன் அவர்களுக்கு புசிப்பதற்கு வாரத்திலிருந்து அப்பத்தை அனுப்பி கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம் பெயர் மன்னா என்று அழைக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அண்டவராக தேவன் கட்டளை பணி பெய்கிறது அந்த மன்னாவை அதாவது அன்று பசியாயிருந்து அப்படியே அவர்களை செய்தார்கள் அப்படி என்றால் சூரிய உதயமாக இருப்பதால் அங்கு மன்னா இருக்காது அந்த மன்னாவை தருகிறார் அதிகால வேளையில் எழுந்தி நாம் தேவ சோபத்தில் ஜபிக்க வேண்டும் என்று அன்றுவாக்கு சொல்லுகிற ஆண்டவரை நான் சொந்திருக்கிறேன் அதிகால வேலையில் அதிகாரி ஐந்து மணிக்கும் ஜவ் மணி விட்டு எட்டு மணி வரைக்கும் உண்டு எனக்கு தெரியும் இல்லை அருமையான தேவடைய பிள்ளைகளை அதாவது ஆன்மா வேண்டிய மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொரு கால வேளையிலையும் அவர் அனுப்பி தருகின்றவராக இருக்கின்றார் அதே போய் காலையில் அதிகால இருட்டோடு சூரியன் உதயமாறுவதற்கு முன்னால அவர்கள் ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது மூன்றாவதாக ஆசீர்வாதம் பரத்திருந்து வருகிற நன்மை அதை புசித்து நாம் பிறகு அடையும் முடியாத ஆண்ட மன்னாவை நாம் காலவேளையில் காத்திருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் காலை வேளையில மிகவும் அதிகார வேலையில எலும்பி தேவ சமூகத்தில காத்திருக்க வேண்டும் படுத்து கிடந்த ஜோமுடக் கூடாது என்றால் ஜெபத்தில் விட்டு எழும்போது ஒரு புது புலனோடு அது எழும்புகிறதை நாம் அறிய முடியும் என்று கத்தோடைய திருவாக்கு சொல்கிறது அதற்காக தேவனை துதிக்கிறேன் பக்தன் சாலவர் சொல்லும் போது நீதிமன்ற புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்துல நீதிமழிகள் எட்டுனேழு காலையில் தேடுகிறவர்கள் அந்த மன்னிய என்னை கண்டுகொள்வார்கள் என்று சொல்லுகின்ற வாசக என்னை நான் என்னை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார அதிகாலையில் தான் பண்ணாவை கண்டடைவாரு அவர்களுக்கு அவர்களுக்கு அது அதிகாலையில் அதாவது தேவ சபத்து தான் அதாவது தேவன் அதாவது வெளிப்படுவார் ஆண்டவராகி தேவனுக்கு ஒரு பெயர் என்ன என்றால் அதாவது வாரத்திலிருந்து ஜீவ அப்போம் பெயர் என்னை புறன் இருப்பான் சொல்ல வேளையில் போய் புறக்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது நன்றிக்கு மைமதாக அதிகால வேலையில் என்ன நேசிக்கிறேன் என்னை நானும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவா என்று இறைவாக்கு சொல்கிறேன் கத்திர பிள்ளைகளை நாம் காலையில் அதிகால வேலையில் எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அப்பொழுது அன்னைக்குரிய மண்ணா நமக்கு கிடைக்கும் அது புசித்து நாம் பல நடைந்து கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் காலையில தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆனப்படினால் கத்திரா தேவன் நமக்கு ஒவ்வொரு கால வேளையிலேயும் நமக்கு மன்னாவியே தேவனுடைய ஆசிர்வாதத்தை தேவன் அருள்கின்றார் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அப்பத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆறாம் அதிகாரம் வாசிக்கும் போது அண்டவராசு கிறிஸ்து ஜூதர்களை பார்த்து அவர் இந்த வசனத்தை அவர் சொல்லுகின்றார் அதாவது என் மாணசத்தை புசித்து என் அப்பத்தை பாரம்பரியக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு அதற்கு அவர்களை நோக்கி நீங்கள் மனசக்குமாண்ட மாம்சத்தை புசியாமலும் அவத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நித்திய ஜீவன் ரத்தத்தை பாருக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு கடைசி நாளில் எழுப்பு நான் கடைசி நாளிலே எழுப்புவேன் மாம்ச மெய்யான போஜன மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கின்றது ரத்த மெய்யான பானமாயிருக்க ரத்த மெய்யான பானம் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் அதிகாரம் சொல்லும் போது இங்கே சொல்லுங்கள் தோத்ரமணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் காணுகின்றோம் அதாவது யூதர்கள் கேட்டார்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே அது எப்படி புஷிக்க முடியும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அண்டவராகி தேவன் இங்கே கொடுக்கிற பதிலை நான் பார்க்கின்றோம் அதாவது ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஞான பெற வேண்டும் என்ற கற்றலை இருக்கின்றது ஞான பெற்று ஜலத்திலிருந்து கரையறும் போது பாவம் பண்ணி பாகிப்பு அதே உடம்பே கிறிஸ்தனுடைய அப்பத்தை ஒரு மனிதன் புசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் இருக்க வேண்டிய அனுபவம் என்ன வேண்டிய சத்தியங்களை கற்று எழுதி தந்திருக்கின்றார் அதாவது கற்றுடையாபோஜனத்தை அதாவது துச்சமாக எண்ணுகிற மக்களும் இருக்கின்றார்கள் சாதாரணமாக எண்ணி அவர்களை தள்ளி போடுகின்றார்கள் ஆண்டவராக விட அதாவது அதனால் நம்ம குறைந்து போகிறது என்பதை மக்கள் அறியாமல் இருக்கிறத நாம் காணுகின்றோம் என்னுடைய சரீரம் கொடுத்து என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் நினைவு கூற வேண்டும் திருப்பந்தியிலே ஒழுங்காக பங்கு பெற்று அப்பத்தை நான் பலனடைய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி ஆண்டவரை நான் அருமையான பிள்ளைகளை காலை தோறும் கர்த்தரின் கற்றுக்கொள்ள முடியாத எழுப்புகிறார் என்று பிரசுத்வான் சொன்னது போல இந்த நாளிலும் நமக்கு தரப்படுகிற ஆலோசனை என்ன என்றால் நம்முடைய ஆன்மா பிழைக்கும் முடியாத நம்முடைய ஆன்மீகத்திலே நாம் பலன் கொள்ளும் முடியாக நாம் தேவனுடைய தேவன் கொடுக்கிற அந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அப்பத்தை நாம் புஷிக்க வேண்டும் மெய்யான் அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படினால என்னுடைய சரீரத்தை நீங்கள் புஷிக்க வேண்டும் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் அது உங்களுக்கு பலன் அது உங்களுக்கு கடைசி நாட்களில் எழுப்ப இந்த ஆலோசனை நீங்கள் மனதில் கொண்டு வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதிலிருந்து வரும் பலனை பெறுவதற்கு வார்த்தை உட்கொள்ளுங்கள் ஒரு இடத்திலிருந்து தேவன் அனுப்புகிற அந்த மன்னாவினால் நீங்கள் போஷிக்கப்பட்டு நீங்கள் பலன் கொள்ளும் முடியாக அதிகார வேலைகள தேவ சமூகத்தை நாடுங்கள் தேவ சமூகத்தை தேடுங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்போது தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பிட்டு இருந்தாலும் இன்று நமக்காக ஆண்டவராகி ஆகிய அந்த ஜீவ் அப்போ நமக்காக வானத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்றது அவர் நமக்காக வந்து அந்த அந்த உன்னத பலனை முடியாத கிருமே அவர் அருளி நமக்காக வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் அவைகளை நாம் தினமும் வரும்போது கூடி வரும்போது எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் அந்த அப்பத்தை புசிக்கின்றார்கள் எழுப்புகிறேன் மய்மை உண்டாவதாக அருமையான கற்று பிள்ளைகளை நாம் காலவேளை பகலில் ஜபிக்க நேரம் குறைவாக ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையில் நேரப்பட எழும்பி தேவ சோபத்தில் காத்திருப்போம் ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ணும்போது அன்றைக்குரிய அப்ப நமக்கு அருளப்படும் நாம் அந்த உன்னத பெற்றுக்கொள்வதற்குரிய சக்தியை அதனால நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவடைய திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு நான் சோத்திருக்கிறேன் ஹலே லோய்யா ஹலே வார்த்த சொையும் நாம் காணுகின்ற வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் குசித்த மன்னாவை போர இந்த மன்னாவை போரல் இந்த அப்பம் அல்ல அவர்கள் மறித்தார்களே அந்த அப்பத்தை புசித்து அப்பத்தை புசிக்கிறவனோக்கு பிழைப்பான் என்றார் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அன்றுங்களுக்கு ஒரு அப்படி வந்தது போல உள்ளதல்லாம் இறந்து போய்விட்டார்கள் இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்னைக்கும் நிலைத்திருப்பார்கள் ஜீவித்திருப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறபடியான சோதனைகிறேன் அதிகால விலையில் எழும்பி நாம் இந்த அப்பத்தை புறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் காலையில் எி தேவனை தியானிக்க வேண்டும் அவரை நாம் நினைவு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த நாளில் நமக்கு தரப்படுகிற ஆலோசனை இதுவாக இருக்கிறபடினால் ஆண்டு நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு வார்த்தை சொல்கின்றது பார்த்து சொல்கின்றது தேவனுடைய மனிதன் உன்னதத்திலிருந்து வரும் பலனை தற்பிக்க பெற்றுக்கொள் வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சமூகத்தில காத்திருக்க வேண்டும் என்று காத்திருப்போம் காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க அந்த உன்னத பலன் நம்மை ஆட்கொள்ளும் கருத்து நம்ம எந்த சூழலிலையும் அவர்களை கைவிட ஆதுபடி அவர்களை மேற்கொள்வதற்கான சத்துவத்தை பலத்தையும் ஆறுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் கத்தோடைய வார்த்தை அது ஜீவனுள்ள விதைகளாக இருக்கின்றது இதனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் கிடைக்கிற நேர்களெல்லாம் கத்தோடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை வாசிக்கிற வசனங்களை உட்கொள்ள வேண்டும் அது நமக்கு பலனாக சொல்கிறது மூன்றாவதாக நாம் விடிய காலந்தோறும் தேவ ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை கொடுக்கின்றார் அன்று இஸ்ரோல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தது போல நமக்கு ஜீவ அப்பமாகியே கிறிஸ்துவாகிய அந்த தேவன் நமக்கு கொடுக்கின்றார் நாம் எழும்பி அதிகாலை விலையில தியானிப்போம் ஜெபிப்போம் அவரோடு உரமாடுவோம் அந்நிய பாசையில பேசி நாம் மகிழ்வோம் களை கூறுவோம் தேவன் வைக்கிறத